وَقِيلَ يَا أَرْضُ ابْلَعِي مَاءَكِ وَيَا سَمَاءُ أَقْلِعِي بُطْيَ الْماءِ وَقُضِيَ الْأَمْرُ وَاسْتَوَى عَلَى الْجُودِي يُقِيلَ بُعْدَ لِلْقَوْمِ الظَّالِمِينَ وَنَادَى نُوحٌ رَبَّهُ فَقَالَ رَبِّ إِنَّ ابْنِي مِن أَهْلِي وَإِنَّ وَعْدَكَ الْحَقُّ وَأَنْتَ حَكَمُ الْحَاكِمِينَ قال يا نوح انه ليس من اهلك انه عمل غير صالح فلا تسلم لي ما ليس لك به علم اني اعيذك ان تكون من الجاهلين قال ربي اني اعوذ بك ان اسلك ما ليس لي به علم صدق الله கணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதர்களே அல்லாஹு தாலாவுடைய பேரொர்களால் அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி மூன்று வசனங்கள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன நபி நூஹ அலி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக இதற்கு முந்தைய ஆயத்துகளிலே சொல்லப்பட்டன அவர்களுடைய சமுதாயத்தினர் ஈமான் கொள்ள மறுத்ததின் காரணமாக தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹலா அவர்களை அழிக்க நாடினான் நூஹலே இஸ்லாம் அவர்களை ஒரு கப்பல் செய்ய சொன்னான் அல்லாஹாலாவுடைய நேரடி பார்வையில் அந்த கப்பல் செய்யப்பட்டது தண்ணீரிலே மிதந்து கொண்டிருந்த அந்த கப்பல் உலகம் முழுவதும் சுற்றி வந்தது என்பதாக வரலாற்றில் குறிப்பிடுகின்றார்கள் அந்த வெள்ள வெள்ளப்பிரளையும் ஏற்பட்டது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் ஏற்பட்டதா அல்லது உலகம் முழுவதும் அந்த வெள்ளம் நிறைந்திருந்ததா என்பது பற்றியுள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன சிலர் சொல்லுகின்றார்கள் ஈராக்கினுடைய அந்த பகுதியிலே வாழ்ந்திருந்த நூஹலாம் அவர்கள் அந்த பகுதியில் மட்டும் அந்த வெள்ளம் சூழ்ந்திருந்தது என்பதாக சிலர் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து முடிவு உலகம் முழுவதுமே அந்த வெள்ளம் பரந்திருந்தது என்பதாக அதனால்தான் காபாவும் அந்த வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டது அல்லாஹாலாவுடைய கற்றலைப்படி ஹஜரத் ஜிப்ரீல் அலிஸ்வலாம் அவர்கள் காபாவில் அந்த கருப்பு கல்லை ஹசருல் அஸ்வத்தை எடுத்து கொண்டு போய் அருகிலிருந்த அபு குபைஸ் என்ற ஒரு மலையினுடைய பொதும்பிலே வைத்து அதனை பாதுகாத்து வைத்தார்கள் நூஹ் அலேஸ்லாம் அவருடைய பிரளயத்துக்கு பின்னால் காபா அழிக்கப்பட்டு விட்டது அதனுடைய அடிச்சுவடு மட்டும் இருந்தது நபி இப்ராஹிம் அலே அவருடைய காலத்தில் காபாவை கட்டுமாறு அல்லாஹால கட்டளையிட்டான் அப்பொழுது ஜிப்ரீல் அலே அவர்கள் வந்து அபு உபைஸ் மலையினுடைய அந்த இருந்த அந்த கல்லை எடுத்து வந்து கொடுத்து அங்கே வைக்கச் செய்தார்கள் என்பதும் வரலாறு ஆக உலகம் முழுவதுமே அந்த வெள்ளம் சூழ்ந்திருந்தது என்பதற்கு இது ஒரு ஆதாரம் இதுபோன்று பல நிகழ்ச்சிகள் ஏற்பட்டு இருக்கின்றன அந்த வெள்ளம் சூழ்ந்திருந்த அந்த நிலை உலகம் முழுவதுமே வெள்ள மயமாக இருந்தது அல்லாஹத்தாலாவுடைய மிகப்பெரிய குதிரத்தையும் அவருடைய அறிவையும் அவருடைய ஆற்றலையும் எடுத்துக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் ஒரே ஒரு கப்பல் மட்டும் எண்பது நபர்களை தாங்கிக் கொண்டு கப்பல் வளம் வந்து கொண்டு இருந்தது அது குறிப்பாக காபா இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மேலே அந்த வெள்ளத்திலே வந்தபொழுது அது ஏழு முறை சுற்றியது என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது சரியான அறிவிப்பின் மூலமாக ஆக அந்த கப்பலில் இருந்தவர்கள் அனைவருமே காபாவை தவா செய்தார்கள் அந்த நீரிலே மிதந்து கொண்டு கப்பலில் இருந்து கொண்டு என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கே ஞானவான்கள் சில கருத்துக்களை சொல்லுவார்கள் அல்லாஹாலா இங்கே சொல்லுகின்றான் ஆசிமல் யோமம் இன்னமல் இல்லாஹ் இல்லாமிம் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர அல்லாவுடைய இந்த தண்டனையை விட்டும் காப்பாற்றக்கூடியவர் வேறு எவரும் கிடையாது என்பதாக சொல்லுகின்றான் இந்த கப்பல் இருக்கின்றதே அது ஷரியாத்துக்கு ஒப்பானது நோகலை சலாத்துடைய கப்பல் ஷரியாத்துக்கு ஒப்பானது எவர் ஷரியா தென்ற அந்த கப்பலிலே எவரவரெல்லாம் ஏறிக்கொள்ளுகின்றாரோ ஈமான் கொண்டு அதிலே ஏறிக்கொள்ளுகின்றாரோ அவரெல்லாம் இந்த கடல் அலைகளை விட்டும் கடலுடைய அழிவை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார் கடல் என்பது உலகத்தினுடைய பித்னாக்கள் குழப்பங்கள் பசாதுகள் தீமைகள் பாவங்கள் இவை அனைத்தை விட்டும் ஒருவர் காப்பாற்றப்படுவதற்கு ஷரியா தென்ற கப்பலிலே அவர் ஏறி ஏறிக்கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் உலகத்தினுடைய அந்த பித்னா குழப்பங்கள் பசாதுகள் எப்படிப்பட்டவை என்று சொன்னால் மலையை போன்று அலையடிக்கக்கூடிய தன்மை உடையதாக அது இருக்கும் சல்லா அலிஸ்வலம் சொல்லுகின்றார்கள் பெரும் பெரும் மலைகளை போன்று பித்னாக்கள் வரக்கூடிய காலத்திலே என்று ஒரு ஹதீசிலே குறிப்பிடுகின்றார்கள் அதுபோன்று மலைகளை போன்று பெரும் அலைகளை போன்று ஃபித்னாக்களும் பசாதுகளும் குழப்பங்களும் பாவங்களும் மலிந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஷரியத் என்ற கப்பல் அவனுக்கு ஆதாரமாக இருக்கின்றது நூஹே இஸ்லாம் கப்பல் ஆதாரமாக இருந்ததை போன்று என்பதாக குறிப்பிடுகின்றார் எவரெல்லாம் எனக்கு இந்த ஷரியத்துடைய கப்பல் தேவையில்லை நான் என்னுடைய அறிவை கொண்டு நான் சமாளித்துக் கொள்ளுவேன் நான் இந்த தீமைகளை விட்டும் தப்பித்துக் கொள்வேன் என்பதாக சொன்னால் அந்த மனிதன் கண்ணானை போன்று அழிக்கப்படக்கூடியவன் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் முன்னால் சென்ற வாரம் அந்த ஆயத்து சொல்லப்பட்டது அவன் தனித்தவனாக தனித்த ஒரு இடத்திலே நின்றான் கண்ணான் நூஹலேஸ்லாம் சொன்னார்கள் யாபுனை இயற்கம் ஆனா என் அருமை மகனே நீ என்னுடன் இந்த கப்பலிலே எங்களுடன் கப்பலிலே ஏறிக்கொள்வாயாக என்பதாக சொன்னார்கள் அவன் சொன்னான் இலா இலா ஜபலின் இந்த நீரை விட்டும் வெள்ளத்தை விட்டும் என்னை காப்பாற்றும்படியான ஒரு மலையின் பக்கம் நான் ஏறிக்கொள்ளுவேன் ஒதுங்கி என்பதாகவும் சொன்னான் அந்த கண்ணான் மனிதனுடைய நப்சை போன்றவன் நூகலேஸ்வராத்துடைய கப்பல் மனிதனுடைய கல்பை போன்றது கல்பு எப்பொழுதுமே நல்வழி காட்டும் நேர் வழி காட்டும் நேர் வழியின் பக்கம் போகச் சொல்லும் தவறான வழியை விட்டு விலக்கும் மனிதனை நப்சு என்பது எப்பொழுதுமே தீமையை சொல்லி கொண்டு தவறான வழியை காட்டும் தவறான வழியின் பக்கம் போகச் சொல்லி அது தூண்டிவிடும் கண்ணான் என்பவன் நப்சை போன்று நூஹலேஸ்லாத்துடைய கப்பல் கல்பை போன்று அல்லது நூஹ அலே இஸ்லாம் அவர்கள் ஒரு கல்பை போன்றும் இதுபோன்று அல்லாஹாலா ரசூலுல்லாய் சல்லாஹ் அலேவு செல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு அற்புதமான கப்பலை தயார் செய்து தந்திருக்கின்றார்கள் அதுதான் ஷரியாத் என்பது ஷரியாத் என்பது என்ன என்பது பற்றி நிறைய விளக்கப்பட்டு இருக்கின்றது வெறுமனே குரான் மட்டுமல்ல குரானுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீசுகள் செயல்பாடு தந்த உருவம் தந்த கணியத்திற்குரிய சஹாபாக்கள் இவை எல்லாவற்றையும் வைத்து சுக்கு என்ற சட்டங்களை தொகுத்து தந்து ஷரியாத்தை முழுமைப்படுத்திய இமாம்கள் இவை எல்லாம் சேர்ந்ததுதான் ஷரியாத் என்பதாக சொல்லப்படும் யார் இந்த கப்பலை பற்றி அவர் காப்பாற்றப்படுவார் உலகத்தினுடைய பித்னா என்ற அலைகளை வெட்டும் கண்ணாணை போன்று எனக்கு அறிவு இருக்கின்றது பலம் இருக்கின்றது நான் சமாளித்துக் கொள்ளுவேன் ஒரு பெரிய மலை எனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது அதிலே நான் ஒதுங்கி கொள்ளுவேன் மலையை போன்று மனிதர்கள் இருக்கின்றார்கள் அல்லது மலையை போன்று எனக்கு செல்வங்கள் இருக்கின்றன என்பதாக ஒருவர் நினைத்தால் அவர் அழிக்கப்படுவார் என்பதும் இதன் மூலமாக விளக்கப்படுகின்றன என்று சூஃபியாக்கள் சில கருத்துக்களை சொல்லி காட்டுகின்றார்கள் அப்படிப்பட்டவர் முஹரத்தீன் என்று கண்ணானை பற்றி அல்லாஹால சொல்லக்கூடிய அந்த ஆயத்திற்கிழக்கானவராக ஆகிவிடுவார் அவன் மூழ்கடிக்கப்பட்டவர்களிலே உள்ளவனாக ஆகிவிட்டான் என்று சொல்லுகின்றானே அது மாதிரி ஆகிவிடுவார் அடுத்து அல்லாஹாலா சொல்லுகின்றான் வக்கீல சொல்லப்பட்டது அல்லாஹாலா சொன்னான் கட்டளை இட்டான் வழக்குகளின் மூலமாக அல்லது நேரடியாக யா அரு பூமியே உன்னுடைய தண்ணீரை குறைத்து கொள் உன்னுடைய நீரை குறைத்து கொள்வாயாக வயா சமாவ் வானமே அகிலேயே நீ நிறுத்தி கொள்வாயாக வகைவல் மா தண்ணீர் குறைக்கப்பட்டது குமையல்லாமறு தண்டனை முடிவு செய்யப்பட்டது என்ற அல்லாஹத்தெல்லாம் சொல்லுகின்றான் வானத்திலிருந்து நீர் பொழிந்தது பூமியிலிருந்து தண்ணீர் பொங்கி வந்தது அது அப்படியே பொழிந்து கொண்டே இருந்தது பொங்கிக் கொண்டே இருந்தது கப்பலும் போய்கொண்டே இருந்தது எல்லோரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லாஹத்தாலா எவ்வளவு நாள் இது பெய்தது என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது பெரும்பாலான உமாக்களுடைய கருத்துப்படி நாற்பது நாள் நாற்பது நாள்கள் தொடர்ந்து அந்த மழை பெய்து கொண்டே இருந்தது பூமியிலிருந்து ஊற்று வந்து கொண்டே இருந்தது இப்ப எங்கு பார்த்தாலும் வெள்ளமயமாக இருந்தது அந்த ஒரே ஒரு கப்பலை தவிர பூரா வெள்ளமாக இருந்தது அல்லாஹாலா அதை முடிவுக்கு கொண்டு வந்தான் அப்பொழுதுதான் இந்த செய்தியை சொன்னான் பூமியை பார்த்து அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் உன்னுடைய தண்ணீரை நீ குறைத்துக்கொள் அப்படின்னு சொன்னால் நீ வெளியே விடாதே அதை அப்படியே நிறுத்திக்கொள் வானமே நீயும் உன்னுடைய த தண்ணீரை நிறுத்திக்கொள் என்று அல்லாஹலா கட்டளையிட்டான் அந்த தண்ணீர் நிறை நிறு நிறுத்தப்பட்டது குறைக்கப்பட்டது தண்ணீர் குறைந்தவுடனே தரை தெரிந்தது அங்கே பார்த்தால் அனைவரும் அழிக்கப்பட்டிருந்தார்கள் கூவியல் ஆமரவு விஷயம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது அது தண்டனை நிறைவேற்றப்பட்டு இப்போ அந்த கப்பல் எங்கே போச்சு கப்பல் தண்ணீரிலே மிதந்து ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் ஒதுங்கியது ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் ஒதுங்கியது அதே ஈராக்குடைய அவர்கள் தங்கியிருந்தால் ஈராக்குடைய மோசல் என்ற ஒரு பகுதி ஈராக்கினுடைய ஒரு பகுதி அதில் ஒரு அடர்ந்த அதாவது தொடராக இருக்கக்கூடிய மலை தொடர் அதிலே ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் அந்த கப்பல் போய் தங்கியது தண்ணீர் வடிந்த நேரத்தில் அந்த கப்பல் அங்கே இருந்தது ஒது கரை ஒதுங்கியது என்பதாக பொருள் அந்த கப்பல் ஜூதி என்ற மலையின் மீது மலையினுடைய அடிவாரத்தில் அது தங்கியது கோபில் சொல்லப்பட்டது அநியாயக்கார கூட்டத்தினருக்கு அழிவு ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லப்பட்டது அநியாயக்காரர்களால் அந்த கூட்டத்திற்கு அழிவு ஏற்பட்டு விட்டது என்பதாக சொல்லப்பட்டது இப்போ அந்த கப்பல் அந்த தண்ணீரில மிதந்து சென்ற கால அளவு ஆறு மாதங்கள் என்பதாக மழை பொழிந்தது தண்ணீர் வந்தது நாற்பது நாள்கள் அந்த கப்பல் மிதந்து சென்றது ஆறு மாதங்களாக அந்த கப்பல் மிதந்து கொண்டிருந்தது ஆறு மாதத்திற்கு பின்னால் அந்த தண்ணீர் வடிந்து கப்பல் ஜூதி என்ற மலையின் மலையின் பக்கம் ஒதுங்கியது என்பதாக பொருளாகும் ரஜப மாதம் பத்தன்று அந்த தண்டனை வெளியாக ஆரம்பித்தது அதாவது வானிலிருந்து நீர் பூமியில் இருந்து தண்ணீர் பொங்கி வந்தது மொஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் தண்ணீர் பூராவும் வடிந்து கப்பல் ஜூதி மலையிலே ஒதுங்கியது இது ஆறு மாசம் அதனால்தான் மொஹர்ரம் மாதம் பத்தாம் நாள் மனிதர்களை அல்லாஹால காப்பாற்றிய நாள் இதே போன்ற பல நிகழ்ச்சிகள் சொல்லப்படும் நபி ஆதம் அலே அவர்கள் உடைக்கப்பட்டதும் அதே மாதிரி தான் அவர்கள் வெளியாக்கப்பட்டதும் வானிலிருந்து அதே மாதிரி பத்தாவது நாள் என்றெல்லாம் பல கருத்துகள் சொல்லப்படும் குறிப்பாக இந்த சம்பவம் அதே போன்று ரசூல்லாய் சல்லாஹ் அலே அவர்கள் மதீனாவுக்கு வந்தபொழுது யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் காரணம் கேட்ட பொழுது பிடியிலிருந்து எங்கள் நபி மூசா அலிசல்லாம் அவர்களை அல்லாஹல்ல காப்பாற்றினான் ஹிராவுனை செங்கடிலே மூழ்கடித்தான் அந்த நன்றியை நினைவு நாங்கள் நோன்பு வைக்கின்றோம் என்பதாக சொன்னார்கள் ரசூல்லாய் சல்லா அலி சொன்னார்கள் மூசா அலிஸ்லாம் அவர்களையும் அவர்களை காப்பாற்றப்பட்டதையும் நினைவு கூர்ந்து நீங்கள் நோன்பு வைப்பதை விட நாங்கள் தான் அதற்கு ரொம்ப தகுதி படைத்தவர்கள் என்பதாக சொல்லி தாங்களும் நோன்பு வைத்தார்கள் சகாபாக்களை நோன்பு வைக்க சொன்னார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக இந்த ஜூதி என்ற மலை அந்த கப்பல் ஒதுங்குவதற்கு இடமாக அல்லாஹத்தல ஆக்கி தந்தது இந்த ஜூதி என்ற மலை தன்னை தாழ்மையாக ஆக்கி கொண்டது ஒரு வரலாறு சொல்லப்படுகின்றது அல்லா தலா பொதுவாக மலைகளுக்கு ஒரு அறிவிப்பு செய்தான் கப்பல் தண்ணீரிலே மிதந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு செய்தான் மலைகளே உங்களில் இருக்கக்கூடிய ஒரு மலையின் பக்கம் என்னுடைய ரசூல் நூ அலேசலாம் அவர்கள் சுற்றி வரக்கூடிய அந்த கப்பல் ஒதுங்க போகின்றது என்பதாகும் ஒவ்வொரு மலையும் பெருமையாக நினைத்தது நான் உயரமான மலை நான் அகலமான மலை நான் அற்புதமான மலை என் பக்கம்தான் அந்த கப்பல் ஒதுங்கும் நபி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கப்பல் என்பதாக நினைத்தது பெருமை பேசி சொன்னது ஆனால் ஜூதி என்ற இந்த மலை நான் ஒரு சிறிய மலை என் பக்கம் அந்த கப்பல் ஒதுங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று தன்னை தாழ்த்தி அந்த தவாசு என்று சொல்லப்படக்கூடிய தாழ்மையின் காரணமாக பணிவின் காரணமாக அந்த மலையின் பக்கம் அல்லாதத்தான் அந்த கப்பலை ஒதுங்க செய்தான் என்பதாகவும் ஒரு வரலாறு ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது பொதுவான சட்டம் சொல்லுல்ல எவர் பணிகின்றாரோ அவ அல்லாஹத்த உயர்த்துவார் பணிவு என்பது மனதில் இருக்க வேண்டியது மனம் பணிவுடையதாக இருந்தால் அல்லாஹால அவர்களை அந்த மனிதரை உயர்த்த செய்வான் உலகத்திலே உயர்வான வாழ்க்கையை தருவான் ஆகிரத்திலும் உயர்வான நிலையை தருவான் என்பதாக பொருளாகும் சரி அதற்கு இது சொல்லப்படுகின்றது அல்லாஹால இந்த அநியாயக்காரர் கூட்டத்திற்கு அழிவு வந்துவிட்டது அழிவு முடிவாகிவிட்டது என்பதையும் என்ற வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றனர் அடுத்த அலித்து சம்பவத்தை சொல்லுகின்ற அவர்கள் கப்பலிலே இருந்த நேரத்திலே எல்லோரும் தண்ணீர் உயர்ந்தது அந்த மலைக்கு மேலே வந்தது அந்த மகனும் அழிந்து விட்டான் அந்த நேரத்தில் நூஹர் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே கேட்டார்கள் ரப்பை அழைத்து சொன்னார்கள் என்னுடைய ரப்பே என்னுடைய இந்த மகன் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருக்கின்றான் வாக்குறுதி உண்மையானது சத்தியமானது அந்த நீ தீர்ப்பளிப்பவர்கள் எல்லாம் மிக சிறந்த தீர்ப்பளிப்பவனாக பெரும் ஹாக்கிமாக நீதிபதியாக இருக்கின்றாய் நீதியாளர்களில் எல்லாம் மிக பெரும் நீதி வழங்கக்கூடியவனாக நீ இருக்கின்றாய் என்பதாக நூஹி இஸ்லாம் அவர்கள் ரப்பிடத்திலே ஒரு முறையீட்டை செய்கின்றார்கள் அதாவது ஆரம்பத்திலே அல்லாஹால சொல்லியிருந்தான் உமுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன் உம்முடைய குடும்பத்தினரை இதை விட்டு இந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவேன் என்பதாக என்று அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது சந்தேகம் வந்தது மட்டுமல்லாமல் என்னுடைய ஒரு மகன் அழிக்கப்பட்டு விட்டானே என்று ஒரு கவலையும் இருந்தது அதை அல்லாஹத்தாலாவிடத்தில் கேட்கின்றார்கள் நூஹ அலேஸ்லாம் தன்னுடைய ரப்பிடத்தில் ரப்பி இன் நபனி மின்னஹனி என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் தானே உன்னுடைய வாக்க உண்மையானது சத்தியமானது காப்பாற்றுவதாக நீ எதை தீர்ப்பு செய்கின்றாய அந்த தீர்ப்பு தான் சரியானது அந்த அகக்கம் ரொம்ப பெரிய நீதிபதி நீ நீ செய்கின்ற தீர்ப்பு அணுவளவும் அநியாயம் உள்ளதாக இருக்காது என்றெல்லா தலை சொல்லுங்க அணுவளவும் தன்னுடைய அடியார்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் ஆனால் அந்த மிகப்பெரிய தீர்ப்பாளன் எந்த ஒரு அணுவளவும் கூட நியாயத்துக்கு மாற்றமாக இருக்காது எத்தனையோ தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கின்றார்கள் ஹக்கிமீன்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரிலும் நீ சிறந்த தீர்ப்பாளன் அதை நான் நம்பியிருக்கின்றேன் ஆனாலும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இதை நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் என்ற கருத்திலே கேட்கின்றார்கள் அபி நோஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹாலே குற்றம் சொல்லவில்லை என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதாக சொன்னாயே என்னுடைய குடும்பத்திலே உள்ள ஒரு மகன் இறந்துவிட்டான் அழிக்கப்பட்டு விட்டானே என்று குற்றம் சுமத்தவில்லை அவன் ஏன் அழிக்கப்பட்டான் தெரியவில்லையே என்று அவர்கள் கவலை கொண்டார்கள் அவன் அழிக்கப்பட்டது நியாயம்தான் என்பதையும் நம்பினார்கள் ஆனாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் எப்படி வேறொரு இடத்திலே சொல்லுகின்றார்களோ முதல் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது சூரிய பக்ராவிலே நீ எப்படி இறந்தவர்களை எப்படி எழு எழுப்புகின்றாய் எனக்கு கொஞ்சம் காட்டிக் கொடே கொடேன் என்பதாக சொன்னார் ரப் அறி நீ கைப்ப தொகையில் மௌத்தா இறந்தவர்கள் நீ எப்படி எழுப்பப் போகிறாய் என்பதை எனக்கு கொஞ்சம் காண்பித்து கொடுப்பாயாக என்று கேட்டார்கள் அல்லாஹல்லா கேட்டான் அவலம் தோமின் நீ நம்பவில்லையா நான் இறந்தவர்களெல்லாம் எழுப்புவேன் உனக்கு தெரியாத நம்பலையா நீ அப்படின்னு கேட்டான் வலா நிச்சயமாக நான் நம்பி இருக்கின்றேன் இருந்தாலும் வலாக்கில் யத்மா இன்ன கல்வி என்னுடைய கல்வியில் ஒரு நிம்மதி ஏற்படுவதற்காக ஒரு உறுதி ஏற்படுவதற்காக அப்படின்னா முதல்ல உறுதி இல்லை அப்படிங்கிற அர்த்தமும் அல்ல உன்னால் அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம் உறுதி இருந்தது இருந்தாலும் அதை இன்னும் தெளிவாக புரிந்து வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டதெல்லாம் அதுபோன்று இங்கே கேட்கின்றார்கள் வாதா ஹக்கு உண்மையானது என்னுடைய மகனோ என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஆனாலும் அழிக்கப்பட்டு விட்டான் எப்படி இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்பதாக கேட்கின்றார்கள் தான் அல்லாஹாலா சொன்னான் காலை யானோ நிச்சயமாக அந்த கண்ணான் குடும்பத்தை சேர்ந்தவன் குடும்பத்தை சேர்ந்த சொல்றான் அல்லா தலா ஆமாலும் வைர அவனுடைய செயல் நல்லதாக இல்லை கெட்ட செயல் இருந்தான் வைர சாலிஹன் நல்ல செயல்கள் நல்ல செயல்கள் உடையவனாக அவன் இல்லை அதனால் அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனும் அல்ல என்பதாக சொன்னான் அல்லா தலா சொல்லுவது ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொன்னால் அது ஈமான்டைய தொடர்பிலே தான் அந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருக்க முடியும் ஒரு மூமினான மனிதனுடைய குடும்பத்தை என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று ஒரு மூமினான மனிதர் ஒரு மனிதரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மக்களாக யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாசத்திற்குரியவராக அல்லது வேறு விதமான சிறப்புக்குரியவராக இருந்தாலும் சரி குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஈமானின் மூலமாக இருக்க வேண்டும் என்பதாக இங்கே விளக்கப்படுகின்றோம் ஈமான் இல்லாவிட்டால் அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவராக ஆக்கப்பட மாட்டார் இப்போ கண்ணான் என்ற அந்த மகன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹால தெளிவாக லைசமின் நகலிக்க அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல ஏனென்றால் அவன் சாலியகான அமல் இல்லை அவனிடத்தில் நல்ல செயல் இல்லை நல்ல செயல் இல்லைன்னு சொன்னால் ஈமானும் கொள்ளவில்லை நல்ல செயலும் இல்லை என்பதாக அதற்கு விளக்கமாகும் ஈமான் இருந்துச்சு நல்ல செயல் செய்யலை அப்படிங்கிற அர்த்தம் அல்ல ஈமானும் இல்லை நம்பிக்கையும் கொள்ளவில்லை அல்லாவை பற்றி என்னை பற்றி உங்களை பற்றி எந்த நம்பிக்கையும் கொள்ளவில்லை அதே செயல்களும் நல்ல செயல்கள் அதே போன்ற அவருடைய மனைவி இருந்தார் அவரும் காபீராக இருந்தார் என்று அல்லாஹத்தலா இன்னொரு இடத்திலே சொல்லு சொல்லுகின்றான் அந்த பெண்ணும் அந்த மனைவியும் காப்பீராக இருந்தால் அது ஈமான் கொள்ளவில்லை நல்ல செயல் இல்லை அப்போ அந்த மனைவியும் சேர்ந்துதான் அங்கே அழிக்கப்பட்டார் என்பதும் வரலாறு அதனால் அல்லாஹால ஈமானுடன் யாருக்கு ஈமானுடைய தொடர்பு யாருக்கு இருக்கின்றதோ அவர்தான் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதாக சொல்லப்படும் அதனால மூமின்கள் எல்லாம் அல்லாஹால இன்னமல் மூமின் மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று அல்லாஹால சொல்லுகின்றார் மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னால் ஈமான் யார் யார் இடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சகோதரர்கள் இங்க இந்த ரிஷ்டாதாரி என்று சொல்லப்படக்கூடிய உறவு முறை எல்லாம் தேவையில்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சா தாப்பனாறு தாயாறு என்ற உறவு முறைகள் எல்லாம் தேவையில்லை உரை உறவு முறைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சகோதரத்தன்மை இருக்குது அதை விட சகோதரத்துவம் இருக்கின்றது அதை விட ஈமானின் மூலமாக ஏற்படக்கூடிய சகோதரத்துவம் உயர்ந்தது சிறந்தது என்பதையும் அல்லா தால இன்னமல் மீன் உணவா என்ற வாசகத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் அதனால்தான் ஒரு குடும்பத்திலே ஈமான் இல்லாத ஒரு மனிதர் இருக்கின்றார் அவருடைய மக்களிலே ஒருவர் ஈமான் இல்லாமல் இருக்கின்றார் குடும்பத்திலே தந்தை இருக்கின்றார் மக்கள் இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஆண் மக்கள் பெண் மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் யாராவது ஒருவர் ஈமானை விட்டு வெளியே போய்விடுகின்றார் ஈமான் இல்லாமல் ஆகிவிடுகின்றார் முர்த்தத்தாக ஆகிவிடுகின்றார் மதம் மாறி விடுகின்றார் என்று இருந்தால் சொத்திலே அவருக்கு பங்கு கிடைக்காது அவருடைய சொத்துல இவருக்கு பங்கு கிடைக்காது இல்லையா சட்டம் முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்ற சொத்துல பங்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் யார் சொத்துக்கு உரியவராக இருக்கின்றாரும் சொத்தை பெறக்கூடியவரும் தொடர்புள்ளவராக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இவருடைய சொத்து அவருக்கு அவருடைய சொத்து இவருக்கு கிடைக்காது என்று சட்டம் சொல்லென்றால் ஈமான் இழந்து விட்டால் ஈமான் இல்லாமல் விட்டால் அவரும் இவரும் வேறு வேறு மதுகவை சேர்ந்தவர் மார்க்கத்தைச் சேர்ந்தவர் அதனால இவருடைய பொருளில் அவருடைய பொருள் அதே மாதிரி இந்த குடும்பத்திலே அவர் பெண் எடுக்க முடியாது திருமணம் செய்து கொள்ள முடியாது அவருடைய குடும்பத்திலே இவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது சம்பந்தங்கள சம்பந்தம் செய்து கொள்ள முடியாது அந்த தொடர்பெல்லாம் விட்டுப்போம் இங்கே அல்லாஹமின் இன்னும் லை சமின் நகலிக்க என்ற வாசகத்தின் மூலமாக இதையெல்லாம் தெரியப்படுத்துகின்றான் என்பதாக கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நூஹலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இப்படி கேட்டார்களே கபி இன்னபி நகி வைன்னல் ஹக்வான் என்று கேட்டார்களே இது ஒரு நபி இப்படி கேட்கலாமா அதுக்கு முன்னால் சில வழக்கம் சொல்லிட்டோம் கேட்கலாமா அப்படின்னு சில கேள்விகளை கேட்டு நிறைய பதில் சொல்லுகின்றார்கள் பலமாக்கள் முஃபிர்கள் பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் அதில் ஒரு கருத்து அதாவது அவன் உண்மையிலேயே ஈமான் உள்ளவனா இல்லையா என்று நுகர் அலி இஸ்லாம் தெரியாது அதனால கேட்டுட்டாங்க பிறகு அல்லா தலா எச்சரிக்கை செய்கிறான் பலாத்தி சல கபிள்மே என்று எச்சரிக்கை செய்கிறான் பிறகு நூஹலை அவர்கள் அல்லா தாலாவிடத்தில் தௌபாக்க செய்தார்கள் மன்னிப்பு தேடினார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது நான் சொன்னது கேட்டது தவறு என்பதாக ஒப்புக்கொண்டார்கள் என்பதாக இன்னொரு கருத்து இவ இந்த கண்ணான் என்ற இந்த மகன் எல்லா மக்கள் பொதுவாக அந்த எண்பது பேர் கப்பலில் இருந்தாங்களே இல்லையா எண்பது பேர் நாற்பது பேர் இருபது பேர் என பல கருத்துகள் இருக்கின்றன அதிகபட்சமாக எண்பது பேர் என்பதாக சொல்லப்பட்டு அந்த எண்பது நபர்களிலே அதிகமானவர்கள் கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேர் நூஹலை குடும்பத்தினர்கள் தான் ஏன்னா அவருடைய மூன்று மகன்கள் முன்னா மூன்று மகன்கள் அங்கே இருந்தார்கள் மூன்று மகன்களுக்கும் திருமணமாகி அவர்களுக்கு பேரன் பேத்திகள் எல்லாம் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மகன் மகனுடைய குடும்ப மகனுடைய குடும்பத்தினர் இவர்கள் எல்லாம் எல்லாரையும் சேர்த்து மொத்தம் அறுபது எழுபது பேர் வரும் எண்பது பேர் என்று வைத்துக் கொண்டாலும் கூட முக்கால் ஜனங்கள் மக்கள் அதிலே அந்த ஈமான் கொண்டவர்களே நூஹலை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே இப்போ நூஹாம் அவர்கள் இந்த ஒரு மகன் போனதுக்கு கவலைப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உண்மையிலேயே தெரியாது என்பதாக ஒரு பொருள் என்னொரு கருத்து சொல்லப்பட்ட லைசமின் அகலிக்கா இன்னவும் லைசமின் அகலிக்கா என்று சொன்ன கருத்து என்னவென்று சொன்ன வாசகத்தினுடைய கருத்து என்னவென்று சொன்னால் அவன் அந்த காபிராத மனைவி இருந்தாளே அவளும் அழிக்கப்பட்டாள் அந்த மனைவிக்கு பிறந்தவர் அந்த பிறந்தவன் அந்த மகன் பெண்ணான் என்பவன் அதனால் அவனும் காப்படைய கூட்டத்திலேயே சேர்ந்திருந்தான் என்பதாக பொருளாக அல்லது இன்னொரு கருத்து மூன்றாவது ஒரு கருத்து நூஹாம் அவர்களுடைய மனைவிக்கு இன்னொரு திருமணம் செய்யப்பட்டிருந்தார் முதலாவதாக அந்த கணவனுக்கு பிறந்தவர் இந்த கண்ணான் என்பவர் அதனால் அவன் காப்பிராகவே இருந்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற காபிராக இருந்தாலே இந்த மனைவி இவள் விபச்சாரத்தின் மூலமாக அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் என்பதாக நான்காவது ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் அவன் காப்பிராகவே ஆனான் அழிக்கப்பட்டான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் சரிங்க அழிக்கப்பட்டதுக்கு பல காரணங்கள் சொல்லுகின்றார்கள் அந்த மகன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லும் பொழுது ஏமானுடைய தொடர்பு இல்லை என்று சொன்னால் அவனுடைய நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்பதை விளக்குவதற்காகவே அல்லாஹால இதனை குறிப்பிடுகின்றான் இப்பொழுது நாம் நம்முடைய குடும்பத்தினர்களை கவனிக்க வேண்டும் இங்கே அந்த கருத்துக்களை பசதுகின்றார்கள் நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய மக்கள் மனைவி மக்கள் குழந்தைகள் இவர்களெல்லாம் ஈமான் உள்ளவர்களாக அவர்களை வாழ வைப்பதற்கு அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் நிலை என்று சொன்னால் அவர்களிடத்தில் ஈமான் இருக்கின்றதா ஈமானோடு நம்முடைய குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்களா என்பதை நாம் சோதித்த அறிய வேண்டும் இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பத்தை விட்டு அவர்கள் சென்று விட்டவர்கள் என்பதாக பொருளாகும் நமக்கு தெரியாமலேயே அவர்கள் ஈமனை விட்டு போய்விடுகின்றார்கள் நம்முடைய குடும்பத்தை விட்டும் போய்விடுகின்றார்கள் நம்முடைய மகன் என்னுடைய மகன் என்று சொல்லிக் கொள்வதற்கே தகுதி இல்லாதவராக அந்த மனிதர் ஆக்கப்பட்டு விடு அந்த மகன் ஆக்கப்பட்டு விடுகின்றான் மகள் ஆக்கப்பட்டு விடுகின்றாள் என்பதெல்லாம் குறிப்பிடுகின்றார் நிறைய கருத்துக்களை எழுதுகின்றார்கள் சுருக்கமாக இதை நாம் விளங்க வேண்டும் நம்முடைய மனைவி நம்முடைய மக்கள் இவர்கள் எல்லாம் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஈமான் உடனே ஈமான்டனே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா ஈமானுடைய தன்மை எந்த அளவுக்கு அவரிடத்தில் இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சோதித்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் இங்கே குறிப்பிடப்படுகின்றது ஏன்னா இன்றைய இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்குறோம் பல்வேறு விதமான தீய சக்திகள் தீய கொள்கைகள் தவறான கொள்கைகள் அதில் எப்போய் அகப்பட்டு கொண்டு ஈமானை இழந்து விடக்கூடிய பலவிதமான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஒரு ஃபோன் பண்ணார் ஒரு அலிமொத்தர் ஃபோன் பண்ணுறார் ஒரு பெண் முஸ்லீமான ஒரு பெண்ணு காஃபீரான ஒருவனோட ஓடி போயிட்டான் அங்கே போய் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே போட்டுக்கிட்டலாம் வச்சுக்கிட்டு அங்கேயே இருந்தான் பிறகு சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க தாய் தாப்பன் சேர்ந்து போய் இந்த பாசம் இருக்கா இல்லையா கூப்பிட்டு வந்தாங்க சரி வீட்டுக்கு வந்தால் அந்த கணவனோடு தான் இருக்கிறாள் அந்த காஃபீரான கணவனோடு இருக்கிறாள் வீட்டுக்கு வர்ற நேரத்தில் குரான் போதுவா அந்த பெண்ணு தொழவும் செய்வாள் பிறகு அங்கே போயிடுவா அங்கே போனால் அங்கே உள்ள வழக்கப்படி அங்கே இருந்து கொள்வாள் காஃபீராண மனிதர்களோடு இருக்கும்போது கணவனோடு இருக்கும்போது காஃபீராண பெண்ணை போன்றவை இருந்து கொள்வாள் இங்கே வரும்போது முஸ்லிமான பெண்ணாகவே இருக்கிறான் இப்போ திடீர்னு இன்னைக்கு காலையில் முகத்தாக போயிட்டான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக ஹாஸ்பிட்டலில் முகத்தாக போயிட்டான் இப்போ எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்ன ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து பாக்யாத்துக்கு பெங்களூருக்கு மற்ற மதரசாக்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே கேளுங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு சொன்னாங்க கடைசியில் அதாவது அந்த பெண் அந்த வீட்டிலையே போய் அங்கேயே இருந்து இறந்திருந்தால் காஃபிர் அப்படின்னா முடிவு பண்ணிடலாம் இங்கே வர்றா தொழுகிறா அப்போ தொழுகும்போது களிமாக சொல்லியிருப்பா சொல்லும்போது இஸ்லாத்தை வந்து புதுப்பித்துக்கு தஜிதீது ஈமான் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அப்போ திரும்ப முஸ்லீம் ஆகிடுறா திரும்ப அங்கே போகிறா திரும்ப காப்பீராகிறா திரும்ப இங்கே வர்றா இங்கே வந்தால் களிமாவெல்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அப்படிங்கிறத வச்சு அந்த பெண் வந்து இங்கே இறந்துறந்தால் பரவாயில்ல அங்கே போய் இறந்ததினால் அங்கே இருக்கக்கூடிய நிலையிலேயே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அங்கேயே இறந்துருக்குறா அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமாக இருக்குது உள்ள மக்கள் மற்ற முஃப்தியா முஃப்திகள் சொன்னார்கள் அந்த பெண் இங்கே வர்றா தொழுகிறா கலிமா சொல்கிறா எல்லாம் செய்கிறா தொழுகிறா குரான் ஓகா எல்லாம் செய்கிறாள் அதனால் முஸ்லீம் தான் நம்ம தீர்ப்பு செய்யணும் முஸ்லிம் என்றுதான் தீர்ப்பு செய்யணும் அங்க போய் காபிரா கூட சேர்ந்துகிட்டு இருக்கிறா அது மாதிரி செய்தா அங்க அங்க உள்ள நடவடிக்கை அப்படி ஈடுபடுகிறார் பாவம் செய்கிறாள் அப்படின்னு இருக்கும் காபிரா போயிடல அவர் ஏன்னா இங்க வரும்போது முஸ்லீமா இருக்கிறா ஈமானுடைய தன்மைகள்லாம் அவள்கிட்ட இருக்குது அங்க போகும்போது பாவங்கள் செய்கிறான் அந்த மனிதனுடன் காபிரானுடன் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜினா செய்கின்றால் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதாக பொருளாகும் ஒரு முஸ்லீமான பெண் ஒரு முஸ்லீமான ஆண் விபச்சாரம் செய்தால் அவனை காபிரி சொல்ல மாட்டோம் விவச்சாரம் செய்கின்ற நிலையில் இறந்து போயிட்டாங்களும் ஜனதா தொழிலப்போம் கபருஸ்தானில் தான் அடக்குவோம் அந்த சட்டம் அதனால் அந்த பெண்ணும் அப்படி முஸ்லீம் என்பதுதான் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டது இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இப்போ நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இருக்குது ஏராளமான இடங்களிலே இருக்குது நம்முடைய குழந்தைகள் எங்கே போகின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் ஈமான் இருக்கா இல்லையா ஈமான் இழந்து விடுகின்றார்களா அப்படிங்கிறதெல்லாம் பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய பெயராலையே இஸ்லாத்தை கெடுத்து கொண்டு கூட்டங்கள் நிறைய இருக்குவார்கள் பாருங்கள் இன்னைக்கு அந்த நம்ம முன்னால் ப சொன்ன ஜிம்மாவையும் சொன்னோம் மற்ற நேரங்களையும் சொன்னோம் குரான் மட்டும் போதும் என்று சொல்லி ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களுக்கு தேவையில்லை ஹதீஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இஸ்லாத்திற்கு எதிராக சட்டம் சொல்லக்கூடிய அவங்களும் முஸ்லீம் தான் சொல்லிக்கிறாங்க பேர் இவங்களாம் எப்படி முஸ்லீம்களாக இருக்க முடியும் அந்த கூட்டத்தில் இணைந்து கொண்டு தங்களை செயல் தங்களை இணைத்துக்கொண்டு செயலாற்றி கொண்டு இருக்கக்கூடிய சிறுவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க இந்த ஐயாயிரம் குடும்பத்தார்கள் அவங்களெல்லாம் அந்த குடும்பத்துக்கு அவங்க போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க எல்லாரும் இருக்காங்க அக்கா இருக்காங்க மாமா மச்சார் இருக்கிறாங்க எல்லா வீட்டுக்கும் போறாங்க ஆனால் இவன் போய் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டு இருக்கிறான் இந்த குடும்பத்தார்கள் யாருக்குமே தெரியாது ஈமனை விட்டு பறி ஈமான் பறி போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு அவன் மூன்று சொல்ல முடியாது சட்டம் என்ன அப்படியே அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் குரான் மட்டும் போது ரசூல்லாவை திட்டுறான் ரசூல் உள்ளாவ திட்டான் இமாம்களை சஹாபாக்களை திட்டுறான் கட்டுரைகள்லாம் கூட நம்ம எழுதண நிறைய பார்த்து பார்த்துருப்பீங்க இப்போ அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த பையனுடைய ஈமான் எப்படி இருக்கும் ஈமான் இருக்குன்னு சொல்ல முடியாது ஈமானை கிடையாது என்பதுதான் தீர்ப்பு நமக்கு இந்த நிலையில் நம்முடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து கொண்டு இருக்கின்றார் இந்த வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டான் அவருக்கு இப்போ வாரிசுரிமை அவனுக்கு கிடைக்கும் அவனுக்கு திருமணம் செய்து வைத்த அவர் முஸ்லிமான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்கள் எப்படி கூடும் அப்படி திருமணம் செய்யப்பட்டவராக இருந்தாலும் கூட பொதுவாக சட்டம் என்ன இந்த அகல குரான் குரான் மட்டும் போதும் சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தாரில் ஒத்தம் ஒத்தன் போய் சேர்ந்து அதை ஈமான் கொண்டு விட்டால் அதுதான் சரி அப்படின்னு சொல்றதா இருந்தால் அவன் இறந்து விட்டால் கபிரிஸ்தான் அடக்கக்கூடாது ஜனாதா தொழு வைக்கக்கூடாது கபிரிஸ்தான் அடக்கக்கூடாது அவன் திருமணம் செய்தவனாக இருந்தால் அந்த திருமணம் ஆட்டோமேட்டிக்காக ரத்தாயிடும் தலா சொல்லணும்னு அவசியம் இல்லை திருமணமே செல்லுபடி அவன் இறந்து விட்டால் அவனுடைய குடும்பத்தாரில் தாயோ தந்தையோ இறந்து விட்டால் அந்த சொத்துக்கு வாரிசு உரிமை உள்ளவராக அவன் ஆக மாட்டான் இதெல்லாம் சட்டம் இருக்குது அவன் மசிதுக்குள்ள அவனை விடக்கூடாது மசிதில் தொழுவதும் ஜாயிஸ் இல்லை தொழுதையும் கூடாது ஆனால் எல்லாம் செய்கிறானுங்க தொழுதுகிட்டு இருக்கிறான் எதுவும் பண்ணுறான் அதுவும் செய்கிறான் தன்னை முஸ்லீம் ஊமின்னு சொல்லிக்கிறான் ஆனால் இப்படி குரான் போதும் ஹதீஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு மறுத்துக்கிட்டு இந்த கூட்டத்தாருடன் நம்முடைய பிள்ளைகளை பிள்ளைகள் சேரக்கூடிய நேர நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றன நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்துடைய பசங்களுக்கு சில இதுகளில் என்ன கேட்டால் காசு பணம் வேடிக்கை விளையாட்டு இதெல்லாம் ஆசை காட்டினா போதும் ஈமானையை விட்டு காசு பண்ண காட்டினா போதும் வேடிக்கை விளையாட்டை காட்டினாவே போதும் ஒரு வேடிக்கையான காட்சி அல்லது விளையாட்டான ஏதாச்சும் ஒரு இது அல்லது அவனுக்கு மனசுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருள் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் அதை செய்து கொடுத்தால் உடனடியாக அவன் ஈமான விட்டு போய்டுவான் அந்த மாதிரி ரொம்ப பலவீனமான சூழ்நிலையிலே காலம் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையை நான் பார்த்து கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதில் இந்த ஆயிரத்தி இன்னஹோர் லைசமின் நகலிக்கு அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹத்தாலா நூஹ அலை மகனுக்கு கட்டளை இட்டதின் வயிறு சாலி என்று எச்சரிக்கை செய்கிறான் நூலாம் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இல்லையா பெரிய நபி ரசூல் என்னுடைய மகன்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அல்லஹாவே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அப்ப சொன்னா திரும்ப சொல்றான் பலா தஸ் அல் எதை பற்றி உனக்கு அறிவு இல்லையோ தெளிவான தீர்க்கமான அறிவு இல்லையோ அதை பற்றி என்னிடத்தில் நீ கேட்க வேண்டாம் உன் பத்தி தீர்க்கமான அறிவு உனக்கு கிடையாது அதனால் அதை பத்தி கேட்காது இன்னி ஆய்வுகள் உனக்கு நான் உபதேசிக்கின்றேன் அண்ட் தக்குவனம் என ஜாகிரேன் நீ அறியாதவர்களில் அறியாதவர்களில் உள்ளவனாக ஆவதை விட்டும் உனக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன் உனக்கு நான் உபதேசிக்கின்றேன் என்பதாக அல்லாஹாலா ஒரு கடுமையான வார்த்தையை சொன்னான் இங்கே நூஹாலி இஸ்லாம் அவர்களுக்கு இதெல்லாம் அவர்களை எச்சரித்தான் அவர்கள் குற்றம் செஞ்சாங்க பாவம் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் அல்ல உன்னால் நிறைய சொல்லியிருக்கிறோம் அதமே சிலாத்தா பழத்தை மரத்துக்கு விட்டு போகாத அப்படின்னா போனாங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இன்னும் என்ன அது பாவம் செய்யாமல் என்னது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க சில ஜமாத்துகள் சில கொள்கை உடையவர்கள் இருக்கின்றாங்க நபிமார்கள் பாவம் செய்யறவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு பொதுவான கருத்து சட்டம் என்னவென்று சொன்னால் சுனஞ்சமாத்து கொள்கை நபிமார்கள் மாசூமீன்கள் சிறிய பெரிய எல்லா பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்ப ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருந்தாங்கன்னா அந்த தவறு அவருடைய ஆய்வின் காரணமாக ஏற்பட்ட தவறு இஜித்திஹாத்திலே தவறு ஏற்பட்டது இங்கே நூஹலை சலாத்துடைய தவறும் அப்படித்தான் என்பதாக முபசன் குறிப்பிடுகின்றார் அவருடைய இஜித்தியாதே தவறு ஏற்பட்டு விட்டது அதாவது இவன் என்னுடைய மகன் தான் என்பதாக முடிவு செய்து வைத்திருந்தான் அவருடைய அறிவியல அவருடைய முடிவின்படி ஆய்வின்படி இவன் என்னுடைய மகன் தானே முடிவு செய்து வைத்திருந்தான் அதனால அந்த மகன் அழிக்கப்பட்ட அழிக்கப்பட்டவுடனே அவங்களுக்கு ஒரு கவலை ஏற்பட்டது அதனால அல்லாஹ் தலையிடத்தில் கேட்டாங்க அதனால தவறு என்பதாக சொல்லப்பட மாட்டாது இமாம்களுடைய விஷயத்திருக்கிறோம் இமாமபோஹிபாரத்தில் அனுபி மதபின்படி ஒரு சட்டம் சொல்லப்படுகின்றது ஷாபி மதபை சார்ந்தவர்கள் அந்த இமாம்கள் ஒரு சட்டத்தை சொல்லுகின்றார்கள் இதுக்கு அதுக்கு நேர் மாத்தமாக இருக்குது என்ன சொல்ல போனால் ஹராம் ஹலால் அப்படின்னு கூட வரும் சில சட்டங்களில் ஷாபி மதஹபின்படி ஒரு விஷயம் ஹலால்னு சொல்லியிருப்பாங்க அனுபி மதஹபின்படி அது ஹராம்னு கூட சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயம் அங்கே ஹராம்னு இருக்கும் இவ ஹலால்னு இருக்கும் இவங்க ஹலால்னு சொல்ல ஹலால்னு சொல்லியிருப்பாங்க இல்லை ஹராம்னு மாற்றமாக இருக்கும் ஹராம் ஹலால்னு கூட வரும் மக்ரோஹு மட்டுமல்ல இப்போ இந்த இறால் சாப்பிட்றது இருக்குதே இறால் அது மக்ரோஹன்னு சொல்லுவோம் ஷாஃபி ஹனஃபி மத படிக்கு மக்ரூ ஷாஃபி மத படிக்கு ஜாயின்ஸ் அது கூடும் நண்டு சாப்பிட்றதில்லை நண்டு எல்லா மதவெளி ஹராம் தான் ஆனால் ரொம்ப நல்லா சாப்பிட்றாங்க எல்லோருமே நண்டு எல்லாம் மதவிலி ஹராம் சரி ராள் சாப்பிட்றது ஹனஃபி மதவின் படிக்கும் மக்ரூ ஷாஃபி மதபில் அது ஜாயிஸ் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கணும் சரி இந்த மனிதனுடைய விந்திருக்குதான் நுத்பா இந்த நுத்வா அது வெளியே வந்தால் குளிக்கிறது கடமை அது வேற விஷயம் நுத்ஃபா என்ற அந்த நீர் மட்டும் அது மட்டும் எடுத்துங்க அது நஜீஸா அல்லது தகாரத்தா சுத்தமானதா சுத்தமானதா அசுத்தமானதா ஹதீஸில் எங்கேயுமே கிடையாது எந்த ஹதீஸிலையும் ஹதீஸ் மட்டும் போதும் சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு சவால் அவங்க சொல்லாம் எந்த அதிசலையாவது வெளியே வந்தா குளிக்கணும் உறவு கொண்டா குளிக்கணும் கனவு வெளியானாலும் வெளியானாலும் குளிக்கிற சட்டம் எல்லா மத ஒண்ணுதான் அந்த தண்ணீர் அந்த நீர் இருக்குது அது சுத்தமா அசுத்தமா அப்படிங்கறதுல கருத்து வேறுபாடு இருக்கு இமாம் அபு ஹனிபா அராம்துல்லாஹி ஹனஃபி மத இமாமுகள் சொல்லுகின்றார்கள் அது அசுத்தம் ஏன்னா இம்மா இம் மஹீன் அப்படின்னு அல்லாஹலா சொல்றேன் கேவலமான தண்ணீர் அப்படின்னு சொல்றான் பல இடங்கள்ல குரான் அதனால அது ஷாஃபி ராமத்துல கேவலமான தண்ணீர்ன்னு சொன்னால் அது குளிப் குளிப்பை விதியாக்குகின்றது சும்மா அற்பமான ஒரு சின்ன தண்ணீர் ஒரு ஒரு சொட்டு நீர் அது அதிலிருந்து படைக்கப்பட்டான் மனிதன் ஒரு சொட்டு நீரில் அற்பமான நீர் அப்படின்னு சொன்னா ஒரு சொட்டு நீரில் இருந்து படிக்க ஒரு சொட்டு நீர்கள் அல்லவ அந்த நீருக்குள்ளே இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான கிருமிகள் ஒரு கிருமியை கொண்டு படைக்கப்பட்டான் மனிதன் இல்லையா ரொம்ப அற்பமான ஒரு பொருளை கொண்டு படைக்கப்பட்டான் அப்படிங்கிறதுக்காடி சொல்லப்படுவது அதனால அல்லாஹால வழக்கத்து கரம்னா பணி ஆதம் ஆதமுடைய மக்களை ரொம்ப கண்ணியத்திற்குரிய ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான் இதில் ஹலக் தக்கு என்று சொல்லுகின்றான் இப்படிலாம் ரொம்ப அழகான வடிவத்திலே கண்ணியமான முறையில் இவனை படைத்திருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தாலா கண்ணியமானவன் என்று அல்லாஹு தாலாவினால் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் ஹராமான அதாவது அசுத்தமான ஒரு நீரில் இருந்து படைக்கப்படுவான் அவன் படைக்கப்பட்ட அந்த நீர் அசுத்தமானதாக முடியுமா முடியாது ஆகவே அது சுத்தமானது தான் அப்படின்னு இது எப்படிங்க அசுத்தமானது சுத்தம் அது எப்படி சுத்தமானதுன்னா எப்படி அது எனக்கு வழங்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முன்னால் நான் சொல்லியிருக்கேன் பலதர சொல்லியிருக்கேன் இப்போ உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு ஆண் அப்படின்னு வச்சுங்க தூங்கும்பொழுது ஸ்கலிதம் ஆயிடுச்சு எகச்சிலாம் ஆயிடுச்சு தூக்கத்தில் அந்த ஒரே ஒரு வேட்டி தான் அவர்கிட்ட இருக்குது ஒரு கையில் தான் இருக்குதுன்னு வச்சுங்க எந்திரிச்சு பார்க்குறாரு கையிலலாம் இதாக இதாக இருக்குது இப்போ அதை என்ன பண்ணுறாரு அவர் அதை அப்படியே எடுத்து கழட்டி வச்சுட்டு ஒரு சின்ன துண்டை கட்டிக்கிட்டு குளித்தார் குளிப்பு கடமை குளிப்பு கடமை குளிச்சிட்டார் குளிச்ச பிறகு அந்த நுத் ஆகி இருக்கக்கூடிய பட்டு இருக்கக்கூடிய அந்த துணி அப்படியே எடுத்து கட்டிட்டு தொழுதாரு கூடுமான கேட்டால் கூடும் ஷாபி மதம் அதனால கூடாது அதனாலதான் அந்த நஜீஸ்ங்கிறது பலமான நஜீஸ் அல்ல அப்படிங்கறதுனாலதான் கூட அந்த நுத்வா காய்ந்து விட்டால் அது காஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி திக்கா இருக்கும் அத கீழே அப்படி அந்த துணியை வச்சு நகத்துல அப்படி சொரண்டி விட்டீங்கும் தண்ணி ஊற்றி கழுவம் கிடையாது காஞ்சி போச்சு நெகத்திலேயோந்து போயிடும் அப்படியே மாவு மாதிரி உதுந்து போயிடுது அப்ப சுத்தம் அந்த துணி சுத்தமாயிடும் என்று சட்டம் சொல்லப்பட்டிருக்கின்றது கேட்டா ஷாபி மதபில் உள்ள சட்டங்கள் எதுக்கு சொன்ன இந்த ஆய்வின் காரணமாக ஏற்பட்டது ஏன்னா ஹதீஸ்ல வந்து குரான்லேயே ஹதீஸ்லையே தெளிவா இந்த நுத்வா என்பது நஜீஸ் என்றோ அல்லது நஜீஸ் இல்லை என்றோ கிடையாது அதனால ரெண்டு இமாம்கள் ஆய்வு செய்கின்றார்கள் இவங்க எப்படி சொல்றாங்க அவங்க அப்படி சொல்றாங்க இவர் அதை சுத்தம் அவர் அசுத்தம் சொல்றாரு பாருங்களா இதுமா இதுக்கு பேர் தான் இஜித்திஹாத் அப்படின்னு சொல்றது இப்ப ரெண்டு பேத்துல யாரு சரியானது ரெண்டுமே சரியானது ரெண்டுமே சரியானது அல்லாஹாலாவிடத்துல அது நிறைய உலமாக்கள் புக்காக்கள் நிறைய எழுதி வச்சிருக்காரு ரெண்டுமே சரியானது தான் அல்லாஹாலா ரெண்டு பேத்துக்குமே பரிசு கொடுப்போம் ரெண்டு பேருக்கும் பரிசு கொடுப்போம் நம்மளால் உதாரணம்னு சொல்லியிருக்கிறேன் இந்த விளையாட்டில் ஃபுட்பால் விளையாடுறாங்க அல்லது மற்ற விளையாட்டுகள் இருக்க பாருங்கள் பல பேர் பல பல தடவை சொல்லியிருக்கேன் கேட்டிருப்பீங்க திரும்ப வந்து விளையாடுறாங்க கடைசியாக ஃபைனலுக்கு போகும்போது ஒரு டீம் தோற்றுறது ஒரு டீம் ஜெயிச்சிடுது ஜெயிச்ச டீமுக்கு கப்பு கிடைக்கும் எந்த கப்பு அங்கே வச்சுக்கிறனால வேலு கப்போ அல்லது வேறு கப்போ எந்த கப்போ ஒரு கப்பு கிடைக்கும் டீ கப்போ இந்த கப்போ காஃபி கப்போ ஏதோ ஒரு கப்பு கிடைக்கும் அவங்களுக்கு இல்லையா கப்புடன் பிரைஸும் கிடைக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஒரு பொருளும் கிடைக்கும் இதை தோற்று போயிட்டாங்க பாருங்கள் அவருக்கு பேர் வின்னர் தோற்று போயிட்டாங்க பாருங்கள் ஃபைனலில் தோற்றாங்க பாருங்கள் அவங்க பேர் ரன்னர் இவங்க ரொம்ப நாளாக ஓடுறதுனால இவங்களுக்கு பல டீமளோட ஓடுனாலும் இவருக்கு பேர் ரன்னர் அதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரைஸ் கிடைக்கும் காசு கிடைக்கும் தோற்று போனாலும் காசு கிடைக்கும் இந்த பாக்ஸிங் இருக்கிற குத்துச்சண்டை அதுலேயும் அப்படித்தான் மல்யுத்தம் இருக்க அதுலேயும் அப்படித்தான் தோற்று போனாலும் காசு கிடைக்கும் வெற்றியானாலும் காசு கிடைக்கும் கொஞ்சம் கூட கிடைக்கும் இது கிடைக்கும் அதுல அவருக்கு எண்பது லட்சம்னா இவருக்கு நாற்பது லட்சம் கிடைக்கும் அவ்வளவு இதே மாதிரி ரெண்டு பேரும் இமாம்கள் உதாரணத்துக்காக சொல்ற இது மாதிரி ஆய்வு செய்து தவறு ஏற்பட்டால் அதுவும் சரி ஏன்னா நிறைய சொல்லியிருக்கிறோம் முன்னாலேயே சொல்லியிருக்கிறோம் சல்லா அலேஸ் காலத்திலேயே நடந்து சல்லா அலிசல்லம் அவர்களே அதை ஒப்புக்கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு போருக்கு போனாங்க ரெண்டு சகாபாக்கள் அது மாதிரி குளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு காலையில் சுபோவில் எழுந்திரிச்சாங்க ரெண்டு பேரும் குளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஒருத்தர் என்ன பண்ணாரு தயமம் செய்து தண்ணி இல்லை தண்ணி இல்லை குளிக்க வேண்டிய நேரத்தில் தண்ணி இல்லை இப்போ தயமம் செய்துட்டு அவர் தொழுதுட்டார் சுபோ தொழுத்தார் இன்னொருத்தர் பார்த்தாரு தயமம் அப்படிங்கிறது ஒழுவுக்கு பதிலாகத்தான் அல்லாஹல குரான் சொல்லி இருக்கிறான் அந்த சட்டம் வந்தது அதனால குளிப்புக்கு பதிலாக தயமம் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணார் அவரு அவர் என்ன பண்ணார் குளிப்புக்கு ஒழுவுக்கு பதிலாக தயமம் செய்யலாம் என்று இருக்கும்போது குளிப்புக்கும் பதிலாகவும் தயமம் செய்யலாம் என்பதாக அவராக நினைச்சு முடிவு பண்ணி அவர் தயமம் செய்ய தொழுவாவுக்கு ரெண்டு பேரும் போய் ரசூ அலி செலத்து கேட்டாங்க கேட்கும் போது ரசூ சல்வா சொன்னாங்க நீ செஞ்சதும் சரிதான் நீ செஞ்சதும் சரிதான் எப்படி ரெண்டும் சரியா இருக்க முடியும் உதாரணம் அவர் செஞ்சதும் சரி இஜிஹா செய்தார் இஜித்திஹாஸ் செய்தார் அந்த இஜித்திஹாத் என்ற ஆய்விட இவர் வந்து அது செய்யக்கூடாது அப்படின்னு விளங்கினார் அவர் செய்யக்கூடும் ஆனால் இப்ப அப்படி செய்யக்கூடாது ரெண்டு பேருக்கு நான் ஆராய்ச்சி நீ ஆராய்ச்சி இப்ப ஆய்வு செய்து எல்லாம் முடிக்கப்பட்டு சட்டம் சொல்லப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது அதைத்தான் ஃபாலோ பண்ணுமே தவிர இப்போ போய் ஆராய்ச்சியில் பணியேற்ற கூடாது அது கட்ட அது கூடாது எவ்வளவு பெரிய மேதாவியா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி இப்ப இஜிஹாஸ் செய்கிறதுக்கு சட்டமே கிடையாது ஏன்னா இஜித்திஹாத் முடிவு விட்டது சப்துல் என்பதில்லாம் செய்திருந்தும் அப்படித்தான் தவறு ஏற்பட்டு விட்டது என்பதாக பொருள் இதை பேச வேண்டிய ஜாகிதீன் என்றும் அல்லாஹால சொன்னார் ஒரு கருத்தையும் தெரியப்படுத்துகின்றான் அதாவது மார்க்கத்துடைய சட்டங்களை தீனுடைய சரியா துடைய சட்டங்களை விளங்கிக் வேண்டும் விளங்காமல் ஒரு வகையான குற்றம் விளங்காமல் ஒரு வகையான குற்றம் தனக்கு தேவையான சட்டங்களை கண்டிப்பாக விளங்க வேண்டும் பரலு தளபுல் எளிமை பறையலா எளிமை தேடுவது எளிமை கற்றுக்கொள்வது பரல் அப்படின்னு சொன்னால் வேண்டி எந்த விஷயத்திலே நாம் ஈடுபட போகின்றோமோ அது சம்பந்தமான கற்றுக்கொள்வது என்பதாக பொருளாக அதே போன்று எது தேவையோ நம்முடைய குழந்தைகளுக்கு மக்களுக்கு திருமணம் செய்து வைக்க போகின்றோம் அப்படின்னு திருமணம் சம்பந்தமான சட்டங்களை அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த வாலிபர்கள் மட்டும் கற்றுக்கொள்வது என்பதல்ல தாய் தந்தையும் கற்றுக்கொள்ள தெரியாமல் அவரும் கற்றுக்கொள்ளணும் எப்படி எப்படி பெண் பார்க்க வேண்டும் எந்த பெண்ணை பார்க்க வேண்டும் பெண் பார்க்கக்கூடிய நிலை ஹித்மத் என்பது என்ன அதில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது மகர் எப்படி வைக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் என்னென்ன செயல்கள் கூடும் என்னென்ன செயல் கூடாது இதையெல்லாம் தெரிந்து கொள்வது கட்டாயம் இவர் ஜாகிலீன்களிலே உள்ளவராக ஆகிவிடக் கூடாது என்பதையும் அல்லாஹால எச்சரிக்கை செய்கின்றான் என்பதாகவும் கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இப்போ அல்லாஹால சொல்லுகின்றனர் நபி நூஹ் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹால கேட்கின்றார்கள் கால அவர் சொன்னார் ரப்ப அவதுபிக்க அறிவு இல்லையோ இல்லையோ ஞானம் இல்லையோ அதை உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்னுடைய ரப்பே நிச்சயமாக உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் மா லை பிஹி ஆயில் எது விஷயத்திலே எனக்கு அறிவில்லையோ சரியான அறிவில்லையோ அதை உன்னிடத்தில் கேட்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன செய்யணும் அல்லாஹால தேட வேண்டும் என்பதையும் ஒரு இணைப்பு அதாவது இந்த குடும்பத்தாருடன் அந்த பையன் அந்த மகன் இணை இணைந்து இருப்பது என்பது ஈமான் மூலமாகத்தான் முடியும் என்பதை நூர் அலி இஸ்லாமர்கள் தெரிந்து கொண்டார்கள் அதனால எனக்கு அறிவில்லாத விஷயம் அவன் என்னுடைய மகன் எனக்கு பிறந்தவன் தானே என்பதாக நினைத்து நான் முதல்ல அந்த மகனை பத்தி நாலு கருத்து சொன்னோம் நாலு கருத்துல விட்டுடுங்க ஏன்னு கேட்டால் அது ஒரு கருத்து சொல்லப்பட்டது இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள் நூகலேசலாத்து அசல் மகன் தான் ஒரிஜினல் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அந்த மகன் இவனுடைய இவருக்கு மகனாக இல்லை என்றே அல்லாஹால இங்கே உறுதிப்படுத்துகின்றான் உன்னுடைய மகனே அல்ல அப்படிங்கிற அல்லாஹத்தால இப்ப முதல்ல மகன் நினைச்சுக்கிட்டு இருந்தார் பாருங்க அது தப்பு அப்படின்னு வழங்கிட்டார் இப்ப உடனே என்ன அல்லா தலா எடுத்த துவாக்குகள் யாரெல்லாம் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்னுடைய மகன் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்து விட்டேன் அது தவறாக ஆகவே நான் தவறாக நினைத்துக் கொண்டிருந்த அந்த நிலையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் அறிவில்லாதவர்கள் உள்ளவனாக ஆகிட வேண்டாம் என்று நீ சொல்லிவிட்டாய் அறிவில்லாதவர்களை என்னை நீ ஆக்கி விடாதே என்று கேட்கக்கூடிய அமைப்பினை கேட்கின்றார்கள் சொல்லிட்டு என்னை நீ மன்னிக்க வேண்டும் நான் கேட்டதுக்காக நீ மன்னிக்கணும் என்ன கேட்டாங்க பெருசா கேட்டாங்களா ஏதாச்சியம் ஏதாச்சும் பெருசா சொல்லிவிட்டாங்களா என்னுடைய மகன் சொன்னையே என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் என்னுடைய மகன் என் குடும்பத்தை சேர்ந்து காப்பாற்றுவதாக சொன்னையே என்னுடைய மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே அவன் அழிந்து விட்டானே அழிக்கப்பட்டு விட்டானே என்று மட்டும் கேட்டார் அவ்வளவு தானே கேட்டாரு ஆஹ் நபிமாரோட விஷயத்துல பெரிய குற்றம் அதாவது சாதாரண ஒரு ஆலிம்சா அப்படின்னு சொல்லி பேரு வச்சுட்டு இருக்கிறோம் சாதாரண மக்கள் இருக்கிறாங்க நான் ஒரு தப்பு செஞ்சேன் சொன்னா அது ரொம்ப பெருசு அதே தப்ப பொது மக்கள் அது ரொம்ப சின்னது அது கடுக போல அப்படின்னு சொன்னா இது மலையை போல உள்ளது அதே தப்பு அதே தவறு ஒரு அறிஞர் அல்லது ஒரு சிறப்பானவர் அல்லாஹுடைய அடியார் நெருக்கமானவர் அல்லாஹுடைய விஷயங்களை அறிந்தவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் செய்தால் அது மிகப்பெரிய குற்றமாகிவிடும் என்ன சொல்ல போனா நான் செய்த அதாவது அவர் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை கூட என்னுடைய விஷயத்தில் குற்றமாக தெரியும் அறிஞருடைய விஷயம் அறிஞர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது குற்றமாக ஆக்கப்படும் அதே விஷயம் பொதுமக்கள் அபரார் முகார் ரபீன் என்பதாக ஒரு வாசகம் சொல்லுவார்கள் அபரார் நல்லடியார்களுடைய நன்மைகள் நல்ல நன்மைகள் நல்லவர்கள் சிலர் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் செய்யாதிர் முகார் ரபின் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு அது பாவமாக இருக்கும் குற்றமாக இருக்கும் நான் செஞ்சாத குற்றம் பொதுமக்கள் யாராவது ஒருத்தர் செஞ்சாத நன்மை அப்படின்னு சொல்ல நல்ல காரியம் அப்படின்னு இது ஆளுடைய ஆள்களுடைய மனிதர்களுடைய தராதரத்தை பொறுத்து அவருடைய உயர்வை பொறுத்து அவர் அல்லாஹால எவ்வளவு நெருக்கம் பெற்றவர் என்பதை பொறுத்து பாவம் பாவமில்லை என்பதாக தீர்ப்பளிக்கப்படும் இங்கே நூஹ் அலை அவர்கள் உயர்ந்த ஒரு ரசோல் அல்லாஹாலாவுடைய ரசோல் ரசூல்மார்களே உலுல் அல் என்று சொல்லப்படக்கூடிய உறுதி படைத்த நபிமார்கள் அஞ்சு பேர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சு பேர நூஹா அலி அவர்களும் ஒருவர் அல்லாஹால வகை என்பதை முதன் முதலாக நூஹா அலி இஸ்லாம் தொடங்கினார் ஆதம் அலி அவர்களுக்கு சொல்லப்பட்ட அதுக்கு முன்னாள் ஷீத் அலி இஸ்லாத்துக்கு சாதாரணமான விஷயங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட மக்கள் வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களைத்தான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்ப எப்படி சட்டங்கள் சம்பந்தமாக வகை இறக்கப்பட்டு இருக்கின்றதோ அல்லாஹால வைத்தா மூசா அலிஸ்லாத்துக்கு இறக்கி வச்சான் சட்ட திட்டங்கள் மனிதர் நபி நூஹ அலிஸ்லாம் அவர்கள் நிச்சயமாக நாம் நூஹ அலி இஸ்லாம் அவர்களுக்கு வகை அறிவித்தோம் என்பதாக சொல்லுகிறேன் அதுல முன்னால் உள்ள ஆதம் சீது விட்டுட்டான் அல்லாஹால வகையுடைய அந்த சட்ட திட்டத்தினுடைய சேராது அதனால் அதனால உயர்ந்த நபி உயர்ந்த ரசூல் அதன் காரணமாக ரொம்ப பெரிய கவலை ஏற்பட்டது அவர்களுக்கு அவங்க சொல்கிறாங்க ரப்பி இன் நீ அழகுமிக்க எது விஷயத்திலே எனக்கு அறிவில்லையோ அது சம்பந்தமாக உன்னிலத்தில் நான் கேட்பதை விட்டு உன்னிலத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் வயில்லா தௌசிர் நீ என்னை நீ மன்னிக்கவில்லை என்றால் வத்தரகம் நீ எனக்கு நீ அருள் புரியவில்லை என்று சொன்னால் அகும் மின் ஹாசிரின் நஷ்டவாளர்களை உள்ளவராக நான் ஆயிடுவேன் ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிட்டோம் எனக்கு நஷ்டவாளர்ர் அப்படின்னு சொன்னால் எனக்கு நீ கொடுத்த வேலையில் நஷ்டப்பட்டவனாக ஆகிடுவேன் அப்போ நஷ்டம் அப்படிங்கிறது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது காஸ்திரியன்களில சேர்ந்து தான் நரகத்துக்கு அதனால என்னை மன்னிக்கணும் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்கின்றார்கள் வயில்லா தௌசிரி நான் கேட்ட இந்த கேள்வியினுடைய பாவத்தை எனக்கு நீ மன்னிக்காவிட்டால் நீ என்னுடைய இந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டு எனக்கு நீ அருள் புரியாவிட்டால் அகும் மினல் நஷ்டவாளர்கள் உள்ளவர்களாக உள்ளவனாக நான் ஆகிடுவேன் என்பதாக அல்லாஹால துவா செய்தார்கள் அவங்களுக்கு மகசிரத்து வேண்டும் ரஹமத்து வேண்டும் என்பதாக கேட்டார் ஒரு பெரிய நபி அல்லாவினால் ஒப்பு கொள்ளப்பட்ட ஒரு நபி ஒரு ரசூல் அப்படி சொல்றார் என்று சொன்னால் பாவங்களிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அல்லாஹால இந்த இடத்துல உணர்த்துகின்றார் அடுத்ததாக அந்த கப்பல் போய் அந்த ஜூதி மதுரை ஒதுங்கிச்சு ஒதுங்கின பின்னால் அல்லாஹால சொல்ற கற்றளையிடுகின்றான் நூகலை சலாத்தை பார்த்து நீங்கள் எல்லாம் எல்லாம் கீழே கப்பலை விட்டு கீழே இறங்குங்க இறங்கி போய் அந்த இடத்துல ஒரு ஊரை ஒரு ஊரை அமைத்து கொண்டு ஒரு இடத்தை அமைத்து கொண்டு அந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் சலாமாக சலாம சலாமத்தாக இருங்கள் பறக்கத்துடன் வாழுங்கள் எந்த அல்லாஹத்தாலா வாழ்த்துக்கள் கூறி அல்லாஹத்தாலா வாழ்த்துக்கள் கூறி அவனுடைய ரகமத்தையும் அவனுடைய வரக்கத்தையும் தருவதாக இங்கே சொல்லுகிறேன் அடுத்த வர சம்பந்தமான விளக்கங்களை பார்ப்போம் நபிமா சம்பவங்கள் சொல்லப்படும் பொழுது வெறுமனை கதை கேட்பது கதை சொல்லுவது கேட்பது அப்படிங்கறதல்ல அதிலே உள்ளே உள்ள படிப்பினைகள் ஏராளமாக இருக்கின்றன அந்த படிப்பினைகளைப் பெற்று வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய நல்ல தன்மைகளை நம்ம அனைவருக்கும் طَيِّبًا يَا نُوحُ حُبِّتْ بِسَلَامٍ مِنَّا وَبَرَكَاتٍ عَلَيْكَ وَعَلَى أُمَمٍ مِّمَّن مَّعَكَ وَأُمَمٌ سَلَمَتْ عُصِمَهُم مِّمَّا يَمَسُّهُم مِّنَّا عَذَابٌ أَلِيمٌ تِلْكَ مِن أَنبَاءِ الْغَيْبِ نُوحِيهَا إِلَيْكَ ما كنت تعلمها انت ولا قومك من قبل هذا فاصبر ان العاقبه للمتقين والى عاد اخاهم هود قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره ان انتم الا مفترون பெரிய சகோதரிகளே அல்லாஹாலாவுடைய பேரொருளால் அறுநூற்றி தொண்ணூறாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஏழு இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டன நபி நூர் அலஹிஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக முந்தைய ஆயத்துகளிலே சில விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன நூஹலேஸ்லாம் அவர்களுடைய ஒரு மகன் கண்ணான் என்பவன் காபிரர்களோடு சேர்ந்து கொண்டு நூஹலேஸ்லாம் அவர்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருந்தான் அவனும் அந்த நீரிலே அழிக்கப்பட்டான் மூழ்கடிக்கப்பட்டான் நூஹ அலே இல்லாமர்கள் கேட்டார்கள் என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதாக நீ வாக்களித்தாய் என்னுடைய மகன் இப்பொழுது அழிவுக்குள்ளாக்கப்பட்டானே என்பதாக கேட்டார்கள் அல்லாஹல்லா பதில் சொன்னான் இன்னஹோ லைசம் இன் நகலிக் இன்னஹோ அமலுன் வயிறு சாலே நூகே அவன் உன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்லன் அவனுடைய செயல் தவறானது நல்ல செயல் இல்லை அவனிடத்தில் அதாவது குபுருடைய செயல்களுடையவனாக இருந்தான் ஆகவே அவன் உன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல என்று சொல்லிவிட்டு இந்த மாதிரி தெரியாத விஷயத்திலே நீ தலையிட வேண்டாம் பலா தஸ் அல்லை சலகி ஆயில் எது பற்றி அறிவு இல்லையோ விளக்கம் இல்லையோ அதை பற்றியிடத்தில் நீர் கேட்கக்கூடாது என்றும் அல்லாஹல்ல எச்சரிக்கை செய்தால் பிறகு அல்லாஹ் சொன்னான் இன்னி ஆவுகா அந்த கூனம் என ஜாகிலின் ஜாகில்களிலே ஒருவராக நீர் ஆகிவிடுவதை விட்டு உமக்கு நான் உபதேசம் செய்கின்றேன் என்றும் அல்லாஹல்ல சொன்னான் இது ஒரு கடுமையான வார்த்தை சாதாரணமாக நம்மை போன்றவர்களுக்கு அது சாதாரணமானதாக இருந்தாலும் ஒரு பெரிய உயர்ந்த நபி ஒரு ரசூல் அவர்களுக்கு இந்த எச்சரிக்கை செய்யப்பட்டது மிகுந்த மன வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்தது மிகுந்த கவலைப்பட்டார்கள் நாம் இப்படி கேட்டுவிட்டோமே என்பதாக அதனால் அல்லாஹாலத்தில் மன்னிப்பு தேடினார்கள் ரப்பி இன்னி அவுதுபிக்கான் அஸ் அல்கமா லைசலி பிஹி அம் எது விஷயத்திலே எனக்கு அறிவில்லையோ அதை உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் உன்னிடத்திலேயே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் இனிமேல் அந்த மாதிரி நிகழாதவாறு நான் பார்த்து கொள்ளுகின்றேன் என்று சொன்னார்கள் சரி இப்படி விட்டார்கள். அதனால் கவலைப்பட்டு அல்லாஹவிடத்தில் மன்னிப்பு தேடினார்கள் என்னை நீ மன்னித்து எனக்கு அருள் செய்யவில்லை என்று சொன்னால் அகும் மினல் ஹாசிரின் நஷ்டவாளர்கள் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் என்றும் நூஹ் அலே இஸ்லாமர்கள் சொன்னார்கள் என்ற விபரமெல்லாம் சொல்லப்பட்டது இந்த ஆயத்தில் அல்லாஹத்தால நூஹ் அலி இஸ்லாம் அவர்களை எச்சரிக்கை செய்யும் முகமாக சொல்லுகின்றான் ஆனால் அது ஒரு பெரிய குற்றமல்ல நம்மை பொறுத்தவரைக்கும் சாதாரணமான ஒரு விஷயம் வெளித்தோட்டத்திலே பார்த்தால் அந்த மகன் தன்னுடைய மகன் என்பதாகத்தான் சொல்லப்படும் தன்னுடைய மகன்தான் நூஹல் இஸ்லாத்துடைய மகன்தான் அவர்களுடைய மகனை என்னுடைய மகன் என்பதாக சொல்லுகின்றார்கள் ஆனால் அது தப்பு என்பதை அல்லாஹாலா சொல்லுகின்றான் வெளித்தோற்றத்தில் மட்டுமல்ல அந்தரங்கத்தில் மட்டுமல்ல வெளித்தோட்டத்திலும் கூட இவர் அவர் அவரிடத்திலிருந்து திருமணம் செய்து கொள்ள முடியாது இவருடைய வீட்டிலிருந்து அவர் திருமணம் செய்து கொள்ள முடியாது இவர் அவருடைய சொத்துக்கு வாரிசாக முடியாது அவர் இவருடைய சொத்துக்கு வாரிசாக முடியாது சென்ற வாரம் சில விளக்கங்கள் சொன்னோம் அது அதே மாதிரி அல்லாஹாலா சொல்லுகின்றான் அறிவில்லாதவர்கள் ஒருவராக நீர் ஆகிவிடுவதை விட்டு உனக்கு நான் உபதேசிக்கின்றேன் என்பதாகவும் அல்லாஹல்லா சொன்னன் இந்த வார்த்தை கடுமையாக இருந்த காரணத்தால் நூஹ் அலிஸ்லாம் அவர்கள் அழுதார்கள் நீண்ட காலம் அழுது கொண்டிருந்தார்கள் ஒரு அறிவிப்பின்படி நாற்பது ஆண்டுகள் அழுதார்கள் என்பதாக இப்படி அல்லாஹல்லா சொன்னதின் காரணமாக நாற்பது வருஷங்களாக அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு தேடி அழுது கொண்டிருந்தார்கள் ஆதம் அலிஸ்வலாத்துடைய விஷயத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் முன்னூறு ஆண்டுகள் அழுது கொண்டிருந்தார்கள் என்பதாக அந்த மரத்துடைய பொருளை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னதற்கு சாப்பிட்டார்கள் அதன் காரணமாக அல்லாஹாலா அவர்களை பூமிக்கு அனுப்பி வைத்தான் அவர்கள் அல்லாஹத்தாலாவிடத்தில் மன்னிப்பு தேடி அழுதார்கள் முன்னூறு ஆண்டுகள் அது மாதிரி இங்கே நூஹலை அவர்கள் நாற்பது வருஷங்கள் அழுது இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹாலை மன்னித்தான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் இன்னொரு விஷயம் இங்கே தெரியப்படுத்தப்படுகின்றது மார்க்கத்தினுடைய காரியங்களிலே எதுவெல்லாம் விளங்கி கொள்ள வேண்டுமோ அறிந்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு நூறு விஷயங்கள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம் உதாரணத்திற்கு மார்க்கத்திலே விளங்க வேண்டிய நூறு விஷயங்கள் அவற்றிலே தொண்ணூற்றி ஒன்பது விஷயங்களை விளங்கி கொண்டார் ஒரே ஒரு விஷயத்தை விளங்காவிட்டாலும் கூட அவரும் ஜாகில் தான் ஏன்னா இங்கே நூகலைசெலாம் எல்லாவற்றையும் விளங்கி இருந்தார்கள் நிறைய அறிவு இருந்தது அல்லஹ் கொடுத்த அறிவு நேரடியாக அல்லாஹிடத்திலிருந்து வகை வந்து கொண்டிருந்தது அவர்களுக்கு ஆனால் இந்த விஷயத்தை அவர்கள் விளங்க முடியவில்லை அவன் தன்னுடைய மகனா இல்லையா என்று விளங்க முடியவில்லை ஆனால் உண்மையிலேயே வெளித்தோட்டத்தில் பார்த்து அவருடைய மகன் தான் அவருடைய மகன் இல்லை என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் இது ஒரு சாதாரணமான தவறாக நமக்கு தெரிகின்றது ஆனால் அல்லாஹத்தான் அதை நூறு விஷயங்கள் இருந்தால் நூறு கற்றுக்கொள்ள வேண்டிய நூறு விஷயங்கள் இருந்தால் நூறையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்றை கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஒரு விதமான அறியாமை அறிவின்மை அவரிடத்தில் குடிக்கொண்டிருக்கின்றது என்பதாக பொருளாகும் உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு மனிதன் தக்குவா உடையவனாக ஆவதற்கு முத்தக்கையாக ஆவதற்கு ஒரு நூறு விஷயங்கள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம் நூறு காரியங்களை செய்தால் அவர் முத்தக்கையாக ஆக முடியும் என்றிருந்தால் தொண்ணூத்தி ஒன்பது காரியங்களை செய்துவிட்டு ஒரே ஒரு காரியத்தை செய்யாவிட்டால் அல்லது மாற்றமாக செய்தால் அவரும் தக்குவாவுக்குள்ள வர முடியாது முத்தக்கையாக ஆக முடியாது என்பதாக குறிப்பிடுகின்றார் இன்னொரு விஷயத்தையும் தெரியப்படுத்துகின்றான் வெளித்தோற்றத்தை கவனித்து மகன் என்பதாக நூ அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு பிறந்த மகன் தான் ஆனாலும் உன்னுடைய மகன் அல்ல என்று அல்லாஹத்தால சொல்லுகின்றான் குடும்பத்தை சார்ந்த அல்லன் என்பதாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உறவு முறையை அல்லாஹாலாவிடத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது தீனுடைய விஷயத்தின் மூலமாகத்தான் முடியும் என்பதையும் அல்லாஹால தெரியப்படுத்துகின்றார் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய உறவினர் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் தீனுடைய தொடர்பு இருக்கும்பொழுதுதான் இந்த நிசுமத் என்பது உருவாகும் எல்லாவிட்டாலும் அந்த நிசுமத்து கிடைக்காது என்பதையும் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் அதனால் நம்முடைய மனைவி மக்கள் மற்றவர்கள் உற்றார் உறவினர்களெல்லாம் இஸ்லாம் என்ற இந்த தீனிலே இணைந்தவர்களாக அதிலே மூழ்கியவர்களாக இருப்பதற்குரிய வேலைகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் நான் என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் தீன் உடையவர்களாக இருப்பதற்குரிய நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு மனிதரும் இருக்க வேண்டும் என்பதும் இங்கே விளக்கப்படுகின்றது அடுத்ததாக லாஹத்தாலா சொல்ற சொல்லுகின்றான் நூஹலை இஸ்லாம் அவருடைய அந்த கப்பல் ஆறு மாதம் அந்த தண்ணீரிலே மிதந்து சென்றது நுகர்ற மாதம் பத்தாவது நாள் அந்த கரையை என்ற அந்த மலையிலே ஒதுங்கியது அல்லாஹால அந்த கப்பலிலே இருந்தவர்களுக்கு சொல்லுகின்றான் நூஹ அலி இஸ்லாம் அவர்களுக்கு அறிவிக்கின்றான் கையில சொல்லப்பட்டது அதான் அல்லாஹ சொன்னான் மலக்குகளின் மூலமாகவோ அல்லது வகையின் மூலமாகவோ நேரடியாகவோ சொன்னான் யார் நூஹோ நூஹே எஹ்பித் பிசலாமி மின்னா நம்மிடத்திலிருந்த நம்மிடத்தில் உள்ள சலாமின் மூலமாக சாந்தியின் மூலமாக நீர் இறங்குவீராக சாந்தியை கொண்டு இறங்குவீராக ஓ பரக்காத்தின் ஆலைக்க உம்மீது பரக்கத்துகளை கொண்டும் இறங்குவீராக ஓ அலா உமமின் மிம்மம் மறக்க உம்முடன் இருக்கக்கூடிய சில மனிதர்களின் மீதும் சாந்தியும் பரக்கத்துகளும் உடைய நிலையிலே நீர் இறங்குவீராக என்று அல்லாஹத்தாலா ஒரு வாழ்த்துச் செய்தியை சொல்லி அனுப்பினான் முகாலி இஸ்லாத்துடைய கப்பல் ஜூதி மலையிலே ஒதுங்கியது பிறகு கீழே இறங்கணுமா இல்லையா எல்லாம் தண்ணீர்லாம் வடிந்தது தரை தெரிந்தது அந்த இடத்துல இறங்குனாங்க அந்த எண்பது பேர்களும் இப்போ அல்லாஹத்தாலா ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லுகின்றான் இந்த வாழ்த்துல ரெண்டு செய்தியை தெரிவிக்கின்றான் ஒன்று சலாம் இன்னொன்று பரக்காட்சி இந்த இரண்டை கொண்டும் இறங்குவீராக அதாவது என்னுடைய சலாமும் சாந்தியும் உங்களுக்கு உண்டு என்னுடைய பரக்கத்துகளும் உங்களுக்கு உண்டு என்று இங்கே அல்லாஹால உங்களின் மீது என்று பொதுவாக சொல்லாமல் முதல்ல நூஹ அலை அவர்களை குறிப்பிட்டு சொல்லி பிறகு அவர்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த சாந்தியும் சலாமும் அந்த பறக்கத்துகளும் கிடைக்கும் என்று அல்லாஹத்தாலா தெரியப்படுத்துகின்றார் இதிலிருந்து ஒரு கருத்து தெரிவிக்கப்படுகின்றது எனக்கு அல்லாஹாலாவின் புறத்தில் இருந்து சலாம் வேண்டும் சாந்திமயமான ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் செலவாத்து வேண்டும் பறக்கத்து வேண்டும் என்று நான் சொன்னால் நான் நினைத்தால் யார் அந்த சலாமுக்கும் பறக்கத்துகளுக்கும் செலவாத்துக்கும் உரியவர்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் நான் தனியா இருந்துட்டு அது கிடைக்கும் சொன்ன முடியாது பாருங்க யானோ எஹ்பித் பி சலாமின் மின்னா ஒபரக்காத்தின் அலைக்க முதல்ல உம் மீது சலாமை கொண்டும் நம்மிட நம் புறத்தில் இருந்து உள்ள சலாமை கொண்டும் பரக்கத்துகளை கொண்டும் நீர் இறங்குவீராக வா அலா உமமின் மின்மம் மழக்க இருக்கக்கூடிய சமுதாயத்தின் மீதும் அது இருக்கக்கூடிய நிலையில் இறங்குவீராக முதல்ல நூஹலை சலாத்தை சொல்லி அப்புறம் அந்த மக்களை சொல்கிறான் அல்லாத்தாலம் அந்த எண்பது பேர் தான் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சொல்லிரலாம் வாலைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களின் மீது அப்படின்னு ஆகி போயிடும் அப்படி சொல்லலை அல்லாஹத்தால அதனால் சில நல்லடியார்கள் இருக்கின்றார்கள் ஞானவான்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் இருப்பார்கள் அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் குரானுடைய வாசகம் யாயுஹ்லதி நாமனுத்தக்குள்ளாக கூணு மழிகீன் நீங்கள் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹாவை பயந்து கொள்ளுங்கள் சாதிக்கீன்களுடன் சேர்ந்திருங்கள் உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள் குன் மா அல்லா அல்லாவுடன் நீ இரு வ தக்குன் மல்லா அல்லாவுடன் நீ இருக்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாவிடத்தில் நேரடியாக உன்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அல்லாவுடன் இருந்தால் அல்லாஹுடன் தொடர்பு கொண்டிரு நேரடியாக அல்லாஹுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இப்போ குன் மகமன் காணமாக அல்லா யார் இருக்கின்றாரோ அவர்களோடு நீ இருப்பை நகு யூசியு கையில் அல்லாஹ் அவர் உன்னை அல்லாவோடு சேர்த்து வைத்து விடுவார் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அதுபோன்று இங்கே அல்லாஹால கருத்தையும் சொல்லுகின்றான் என்று விளக்கப்பட்டு இருக்கின்றது அல்லாஹத்தாலாவிடத்திலிருந்து சலாம் என்பது கிடைப்பது மிகப்பெரிய விஷயம் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அல்ல இறந்து விட்ட பின்னாலும் கூட கபூரிலும் கூட பின்னால் சொர்க்க வாழ்க்கையிலும் கூட அல்லாஹுடைய சலாம் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நிரந்தரமாக தேவை மனிதனுக்கு ஆனால் அங்கே சொர்க்கத்துக்கு போன பின்னாலும் சலாமுன்னு அழைக்கும் சலாமுன்னு அழைக்கும் என்று சொல்லப்படும் சொர்க்கத்துக்குள்ளே போகக்கூடிய நேரத்திலையும் உதுஹுலு பி சலாம் என்று சொல்லப்படும் சலாமுடன் நீங்கள் இதற்குள்ளே நுழையுங்கள் என்பதாக சொல்லப்படும் சரி கபருக்குள்ளே இருக்க போகிறதும் கூட சலாம் சொல்லப்படும் மேலே இருக்கக்கூடியவர்கள் கீழே உள்ளவர்களுக்கு சலாம் சொல்ல என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது அதே போன்று அல்லாஹாலாவுடைய பரக்கத் பரக்கத் என்பதற்கு வளர்ச்சி என்பதாக வைக்கலாம் அபிவிருத்தி வளர்ச்சி என்பதாக எதுவெல்லாம் அல்லாஹாலாவின் புறத்திலிருந்து கிடைக்கின்றனவோ அவை அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கு போ என்பதற்கு வறக்கத்து என்பதாக சொல்லப்படும் அல்லாஹ் எதையெல்லாம் கொடுக்கின்றானோ அதையெல்லாம் அதெல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் அல்லாஹால ரஹமத்தை தருகின்றான் அல்லது துனியா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொருளை தருகின்றான் மக்கள் செல்வத்தை தருகின்றான் அதே போன்று மற்ற செல்வங்களை தருகின்றான் எதையெல்லாம் அல்லாஹாலின் தரப்படுகின்றதோ அதுவெல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பரக்கத்துகளுடன் இறங்குவீராக உம்முடன் இருக்கக்கூடிய கப்பலில் இருக்கக்கூடிய எண்பது பேர் அதே மாதிரி உமமுன் சில உமத்தினர் சமுதாயத்தினர்கள் பின்னால வருவாங்க இங்க உமமுன் சில உமத்தினர்கள் குறிப்படுக அவர் தான் அந்த வளர்ச்சி ஏற்பட்டது எல்லா மக்களும் பெருகினார்கள் பிடியில் இருக்குது அல்லாஹுடைய பிடி இல்லாமல் அல்லாஹ் பிடிக்காம எந்த பொருளும் கிடையாது நெற்றி முடியைத்தேடியும் கிடையாது எந்த உயிரினமும் கிடையாது ஒவ்வொரு பிராடியும் அல்லாவுடைய பிடியில் இருக்கின்றது அல்லாஹுடைய கட்டளைப்படி அவனுடைய கட்டளைக்கு கீழே இங்கிருக்கின்றது என்பதை அல்லாஹலா எப்படி சொல்லி காட்டுகின்ற அதாவது ஒரு மனிதன உதாரணம் சாதாரணம் சொன்னா அவனை போய் பிடிச்சி எழுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவான் கழுத்தில் துண்டை போட்டு பிடிச்சி இழுத்துட்டுவான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் சும்மா பிடிச்சி இழுத்துட்டுவான்னு சொன்னால் கையை பிடிச்சி எழுத்து தப்பி தப்பிட்டு ஓடிடுவான் கழுத்தில் ஒரு துண்டை போட்டு அந்த துண்டை முறுக்கி என் கையில் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வரான் அப்படின்னு சொன்னால் அவன் தப்பவே முடியாது பின்னால் இருக்கிறவன் இல்லையா அப்போ அந்த வர்ற வந்து இவனை என்னுடைய பிடியில் அவன் இருந்துக்கிறான் சொல்லுவான் நம்ம என்னுடைய பிடியில் இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிடியில் பிடிச்சிக்கிட்டு வருவான் அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு முடி நீளமாக இருக்கணும் தலை முடி இருக்குன்னு வச்சுங்க தலை வந்து சேர்த்து அப்படியே பிடிச்சிக்கிட்டான் தலைமுடியை அதில் குறிப்பாக முன்னால் இருக்கக்கூடிய அந்த முன்னெற்றி ரோமம் சொல்ல அந்த அந்த முடியை பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு வச்சுங்க அந்த முடியை பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் திமுற முடியாது அவன் இவன் கிட்டிருந்து விடுபட முடியாது இவனுடைய பிடியில் ரொம்ப இறுக்கமாக அவன் கட்டுப்பட்டு விட்டான் இவனுடைய பிடிக்குள்ளே அவன் கட்டுப்பட்டு இருக்கின்றான் என்பதாக அவனை விட்டு அவன் போகவே முடியாது அது அல்லாஹத்தாலா தன்னுடைய குதிரத்தை கொண்டு ஒவ்வொரு பிராணி ஒவ்வொரு உயிர் பொருளுடைய முன்னெற்றி முடியையும் அல்லாஹத்தாலா பிடிச்சி வச்சிருக்கிறான் அல்லாஹாலா பிடியில் அது இருக்கான் அல்லாஹைய பிடியை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது எந்த பிராணியும் தப்பிக்க முடியாது அல்லாஹ் எப்படி எங்கே எழுத்துட்டு போறானோ அங்கே தான் கொண்டு போய் சேர்க்க போக முடியும் இவன் இவன் இஷ்டத்துக்கு போக முடியாது எப்படி அந்த முடியை பிடிச்சவன் அந்த துண்டை பிடிச்சவன் இவன் எங்கே போறானோ அங்கே தான் அவன் முடியும் அவன் எழுப்ப இவன் போக முடியாது அது போல என்ப மாமின் தாபத்தின் எந்த உயிரினமும் கிடையாது இல்லாகுவ அவன் அல்லாஹ் அவன் என்பவன் அல்லாஹ் ஆஹிதும் பின் ஆசியத்யா அதனுடைய நெற்றி முடியை பிடித்தவனாகவே தவிர எந்த பிராணியும் கிடையாது அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய ஆளுகைக்குள்ளே ஆளுமைக்குள்ளே இல்லாமல் எந்த பிராணியும் அல்லாஹுடைய ஆளுகைக்குள்ளேதான் எல்லாமே இருக்கு அவனுடைய ஆட்சி இல்லாமல் அவனுடைய அடக்குமுறை இல்லாமல் எந்தவர் அல்லாஹ் அடக்கி வச்சிருக்கான் எல்லா பிராணிகளையும் எல்லா உயிர் பொருள்களையும் என்பதாக குறிப்பிடுகின்றார் இன்ன ரப்ப அலாசிராத்தையும் முஸ்தகையும் என்னுடைய ரப் நிச்சயமாக என்னுடைய ரப்பு நேரான வழியின் மீது இருக்கின்றான் என்ன அல்ல நேரான வழியின் அல்லாத நேரான வழியில் தான் இருப்பதால் அல்ல நேரான வழியில் என்னுடைய ரப்பு நேரான வழியில் இருக்கான்னு சொன்னால் நேரான வழியை காட்டுகிறவனாக இருக்கின்றான் அப்படின்னு அதாவது என்னுடைய ரப்புடைய வழி நேரான வழி இன்ன ரப்பி அலாசிராத்தின் முஸ்தகையும் அப்படின்னு சொன்னால் இப்படி சொல்ல இன்ன தீன ரப்பி என்னுடைய ரப்புடைய தீன் நேரான வழியின் மீது இருக்கின்றது அல்லது என்னுடைய ரப்புடைய சட்டங்கள் நேரான வழியில் இருக்கின்றது இன்ன தீன ரப்பி அலாசிராத்தி முஸ்தகிம் இன்ன ரப்பி யஹ்மீனுக்கும் அலாசிராத்தி முஸ்தகிம் என்னுடைய ரப்பு நேரான வழியின் மீது உங்களை செலுத்த செலுத்துகின்றான் நடத்தாட்டி கொண்டிருக்கின்றான் என்பதாகவும் பொருள் செய்ய பட்டு ஆக இந்த ஆயத்து அல்லாஹாலாவுடைய பிடியிலே எல்லாம் இருக்கின்றன அல்லாவுடைய அடக்குமுறையிலே எல்லாம் இருக்கணும் ஆளுகைக்குள்ளே எல்லாம் இருக்கின்றன அவனுடைய ஆளுகை இல்லாமல் எந்த பொருளும் கிடையாது என்பதை இந்த ஆயத்தை நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துகின்றது அதுதான் அல்லாஹு தாலா மீது நம்பிக்கை வைப்பதற்கு இந்த ஆயத்து நிறைய ஓதப்பட வேண்டும் என்பதா சொல்ல அல்லாவுடைய அந்த உறுதியான நம்பிக்கை வருவதற்கு மாமின் தாபத்தின் இல்லாஹு என்ற இந்த வாசகத்தை இந்த மனுஷன் ஓதுறாங்க பாருங்கள் அதிலும் கூட சேர்ந்து வரும் அந்த வார்த்தை